என்ன அர்த்தம்னா எல்லா குழந்தையும் பிறந்த போது சந்தோஷத்தை தான் கொடுப்பான்னு படிக்கிற போது அம்மா சொல்லுவான்னு முதன் முதல்ல வாஸ் பண்ணி கலெக்டர் உடனே செங்கிலி பண்ணி போட எனக்கு சொன்னபடி நடத்துற குழந்தை ஆயிரத்துல ஒப்பந்தான் அவன் எல்லாரும் பேச்சா பார்த்தா குழந்தை பண்ணி போட்டுட்டா போல நினைச்சு அம்மா சந்தோஷப்படுவாள் அதே பையன் இருபத்தி அஞ்சு கல்யாணம் பண்ணி வேறு பத்னி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவை பாக்குற போது தனியா பார்ப்பன் அம்மா கூப்பிட்டா ஏன்னு சேர்க்க மாட்டான் அம்மாவை சத்ருவா நினைப்பான் எங்க ரூமுக்கு நீ வந்தியான்னு சொல்லிட்டு இருந்தான் சண்டைக்கு ஆள் சேர்த்துருந்தா போல எங்க ரூமுக்கு நீ வந்தியா அப்பா நான் உன் நான் எடுத்துக்கிட்டா வரேன் இல்ல எங்க ரூமுக்கு நீ வந்துருக்கு அவன் உங்க ரூம் எங்க ரூம் பண்ண சண்டைக்கு இன்னும் ஆளை சேர்த்துட்டு இருக்கான் இப்போ வரலட்சணை வாங்கிட்டு அப்படி சொல்லுவோம் என் குட்டி அசங்கினா போதும் இருக்குன்னு திறந்த அப்பால இருக்கு அவளுக்கே தாயாருக்கே ஆச்சரியமா இருக்குன்னு நம்ம பையனா இவன் இப்படி பேசுறான் தோறும்படியா ஆயிடும் வருத்தப்படுவாள் மாதா பித்தாக்கள் என்ன சபிக்க மாட்டா அவ வருத்தப்பட்டா போறும் கண் இறங்கினா போறும் இந்த பையன் ஒருத்தோரு தலைமுறை கஷ்டப்படுவான் அதனாலதான் வந்து என்ன சொல்ல போறாள் சுவாமி பரதனுக்கு அப்பா மனசு தவிக்கப்படாது அப்படி நடந்து போறா அது மாதிரி நடக்க ஜீவனுக்கு போனாது சாது சங்கம் ஸ்ரவணம் ராமச்சரித்திரவணம் இதெல்லாம் கேட்டால் தான் தோணும் இல்லைன்னா தோணவே தோணாது புண்ணியத்தாலதான் அதெல்லாம் மாறணும் அலத்தூர் பொங்கல் சுப்பிரமணியாள் ஒரு முறை சொல்லுவாள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் சொன்னேன் அதுலேருந்து எங்கள் குழந்தைகள்லாம் எங்கள் இடத்துல இருக்கிற பக்தியை சொல்லி முடியாது அதனால பல நன்மைகள் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லுவாள் கண்ணு கண்ணீரமா குழந்தைகளை வச்சிருந்தேன் அப்படி சொல்லுவாள் நடக்காத காரியங்கள்லாம் நடந்தது முப்பது நாள் போய் சொன்னேன் நான் அந்தமா சந்தோஷமா நிற்க மூணு மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆறு மணி மட்டும் சொல்றது சாயங்காலமே சொல்லி போறது இப்படி நடந்தது இருபது ருத்து முன்னாடி குருவாயிருப்பது அப்பதான் வந்து நான் பார்த்தது அப்படி பிரத்யட்சம் ராமச்சரித்திரம் காதாள கட்டுட்டா சிட்டங்கள் எல்லாம் மாறிப்போடும் குழந்தைகள்லாம் காக்கணும் அதனால தான் வால்மீகின்னு சொல்றபோது என்ன அயோத்தியில என்ன பெருமை சின்ன குழந்தைகள் தமிழ்ந்து வாசல்ல விளையாடி குழந்தைகள்லாம் ராமாராம்கிறாளா அவன் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் ஊர்வலம் வரப்போறாள் என்ன எங்கயாலும் மாலை போட போறேன்னு குழந்தைகள்லாம் சொல்லுதான் கதா அப்படி சுவாமிய ஈடுபாடாம் சின்ன குழந்தைகளுக்கு மத கொண்டு அப்படி சொல்ல போறாள் சுவாமி சீத வந்து பன்னிரண்டு வருஷம் ஆகியும் அன்னைக்கு பிறந்திக்கு எந்த ஆனந்தத்தை அம்மாவுக்கு கொடுத்தானோ அத கொடுத்தான்னு சொல்லணும் வால்மீகிக்கு அது வேற எந்த சொல்லுனால சொன்னாலும் அது வேறாது அத சொன்ன போல ஆகாது பெறந்தன் சொன்ன ஸ்லோகத்தை சொன்னா தான் சரியா இருந்தேன் கௌசல்யா சுத்தே தேவ அடி தி புண கௌசியு மொதல் அபோது புனர்வசூலாவசரிச்சமே பரமானச்சாஞ்சேனோது சீதையோந்திரபுரந்தபுருதான ஜினி கோபமே தரியாதம் பிரச்சே உச்சோரி பருஷம் நோமோத்தரம் निशांत स्वामी की कोपूमन पाकण ना पार्क मुद्दा मृदपूर्व या कमचलमाटी प्रतिपद இருக்க முடியுமா சுவாமி வேணும்னா தெரிவித்து கோபத்தை தெரிவிச்சிருந்தால் ராமன் சொல்ல போறாள் மேலே கோபம் வந்து ஆக்கிரமிக்க முடியாது பெருமையை படிப்படியாக ராமனே கடங்கசிபீத்தா உபகாரம் அரங்கமாட்டியே குணமதி சுவாமி வீதியில போற போது ஒரு துரும்பு தலையில இருக்கேன்னு சொன்னா போருமா ஆறாவது அவன் விலாசத்தை எழுதிட்டு போடுவானான் சந்தோஷப்பட்டு பாதுகே பாதுகாப்பாபிஷேகம் பாராயணத்துல கதையில நாள் நீந்திரம் வரப்போறது பாதுகே ரொம்ப அற்புதமா பெரிய பாதுக்கிய எடுத்து கொண்டு வந்து பட்டாபிஷேய காலத்துல கொண்டு வைக்கிறதுக்காக கொண்டு வந்தால் நான் ரெண்டு புஷ்பத்தை மேல போட்டு செய்யினேன் கொண்டு போய் வைக்கிறாள் அதிர்வடி போட்டுது ராமனுடைய சந்திசையில் வச்சு எடுத்துன்னு கொண்டு போய் வைக்கிறாள் மேலே இருந்து சுவாமி மேலேருந்து ஒரு பெரிய தாமரப்பு மேல சுவாமி நான் ஒப்புத்துக்கிட்டேன் ஒப்புத்துக்கிட்டேன்னு சொல்றா போல இருக்கு தீவிராதி தீரத்துல சுவாமி சந்திசையில புனர்வசூர ராமாயணம் ஆரம்பிச்ச பெருமையை சொல்றதா ராம பக்தாலா உள்ள குடும்பங்கள்லாம் இதுல வந்து சிறந்த சொல்றதா இது ஒண்ணும் என்ன பகவத் சங்கல்பத்தில் நடக்குது ராமனை போல எங்க ராமனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா பூங்க குடும்பத்தில் தெரிஞ்சுக்கணும் அல்லது காவாலமுடினு எங்க தஞ்சாவூர் ஜில்லாவில இருக்க அந்த ஊர்ல வந்து தெரிஞ்சுக்கணும் காவாலமுடி சுவாமின்னு இருந்தாள் ரொம்ப பிரிவாள் எங்க பிரிவாள்லாம் அடிக்கடி வண்டி வச்சவா அழுஷம்போவாழவாள் அவ குழந்தைகள்லாம் இப்போ அந்த பரம்பரை இருக்கு மூணாவது தலைமுறை இரண்டாவது தலைமுறை தெரியும் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தையும் பக்கவாதியத்தோட நன்னா பாடுவாள் ஸ்லோகத்தை ராமாயண வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தையே அவரனுக்கு பெரிய பதவியில இருக்கா நான் ராமாயணன் ஒரு ஒரு கார் ரிப்பேர் ஆக ரூபாய் செலவிட்டு டாக்ஸி வச்சிருந்து ராமாயணத்துக்கு ஓடி வந்தாள் நவாகத்தில் ஒரு இடத்துல என்ன இப்படி பணத்தை செலவிச்சாலே என்ன ராமாயணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் அப்படி சொன்னாள் அவ காஸ்வாமி இருக்கிற காலத்துல வாளுக்கு ஒரு பொண்ணு அந்த பெண்ணை பெரிய இடத்துல கொடுத்தாள் வாளுக்கு பத்து வேலி கொடுத்தனும் பத்து வேலினா பத்து லட்சம் ரூபாய் போறோம் அப்படிப்பட்ட பூமி அது கற்பூரத்தை தவிர எல்லாம் அப்படிப்பட்ட பூமி அந்த பெண்ணை கொடுத்திருந்தாள் அந்த பெண்ணுக்கு புள்ள குழந்தை பிறந்து ஆண்டுணர்வு கல்யாணத்துக்காக போயிருந்தாள் ராமனுடைய படம் பெரிய படம் ஆத்துல வச்சு இருபது நாள் ராமோத்சவம் பண்ணுவாள் நித்தியம் ஆயிரம் பேருக்கு அண்ணம் போடுவாள் இருபதாயிரம் பேர் சாப்பிடுவாள் ராமோத்லாடி நாள் நாள் நித்தியம் நித்தியம் ராமநாமா நித்தியம் ராமாயண பாராயணம் குடும்பம் அப்தபூர்த்தி ஆட்சி பொண்ணு பிள்ளைக்கு குழந்தை மாத்திரம் ரெண்டு மாசம் இருக்கட்டும் அழிச்சின்னு வந்தாள் அழிச்சின்னு வந்து ஒரு பத்து இருபது நாள் ஆனா உடனே கொல்லையில போனா பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சா ராத்திரி கடிச்சு விடுச்சு போட்டு எந்தெல்லாமோ மந்திரிக்கு எடுத்துன்னு போனாள் இன்னும் ராத்திரியே பன்னெண்டு மணிக்கு ஜீவன் இல்ல ஆனா மனசு கழுக்கிறதா அங்கெல்லாமோ அழிச்சு போனா எல்லாருமே யுவா பேசாமத்துல ராமரா பூஜை பண்ணிட்டு இருக்கா மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு அந்த வரும் எல்லாமும் மந்திரவாதிகிட்ட கொண்டு போயிட்டு என்னன்னு கேட்டால் எல்லாரும் அலருங்க இப்படி இதுக்குள்ள மேல நடத்த நடத்த வண்டியத்துக்கெல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிட்டாள் ஊர்ல இருக்கிறவாழ்லாம் எல்லாரையும் வெளியில போனாலும் சாய்த்தாலும் அஞ்சு மணிக்கு தான் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியாந்தனம் பண்ணிட்டாள் கொல்லையில போய் வேப்ப மரத்துல தானே வேடி வயதான சமயத்துல ஒரு வண்டி வாக்கலையை கொண்டு ராமனுடைய படத்துக்கு எதிர்க போட்டாள் அந்த ராம படத்துக்கு எதிர கொண்டு போட்டாள் அந்த ஒரு வண்டி வாப்பலையும் எடுத்து ராமராம சொல்லி சீதாபதே ஸ்ரீ ராம ராம ராம ராம ராமான்னு சாயங்காலம் மணிக்கு ஆரம்பிச்ச அலறன் மரண மணி மட்டும் அலறி ஒருமையில் கேட்க முடியாது கத்தினாய் தொண்ட அப்படியே காஞ்சி போயிடுது காலமுறை ஆறு மணி ஆற்றோ இல்லையோ குழந்தை அப்பான்னு எழுந்துட்டாள் உடனே அடுத்த காரியம் என்ன பண்ணினாலும் தெரியுமோ கணக்கு பிள்ளைய கூப்பிட்டு பத்து வேலையும் ராமனுக்கு எழுதி சுவாமி கழுதி வச்சுவிட்டான் பத்து வேலையும் சொத்தையும் இன்னைக்கு ராமன் மேல இருக்கிறது அப்படி கலையில பிரத்யட்சம் ராமன் அனாரர் பாஷ்யத்தில் எழுதுற பொழுது அச மத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரித்தம் மறுத்தவர்களையும் பிழைக்கச் செல்லும் செய்யும் ராமச்சரித்திரம் இனி கூறப்படுறது மரணத்தை காப்பாத்தி விடுதும் ராமாயணம் காட்டா மரணத்துக்கு மேல கஷ்டம் உண்டா துக்கம் உண்டா ராமாயணம் எத்தனை துக்கத்தை போக்குங்கிறதுக்கு இது ஒரு வச்சுக்கோ அத ஸ்ரீ ராம சரித்திரம் பிரஸ்தூவியத்தை சீத எத்தனை மணி அவளை உயிரை காப்பாத்தலையா சுலுக்கு போட்டு பாதி உயிர் ஒளியில வந்துடு காப்பாத்தி போடுது இப்படி காபாலு சுவாமி குடும்பத்தை அப்படி ரச்சிச்சிருக்காரு குடும்பத்துல காட்ட அவளுக்கு கிடைச்ச கஷ்டங்கள் நீங்க ஆச்சரியம் அந்த எல்லா புண்ணியமும் சிறந்துதான் திருப்பியார்களை நடக்கிறது ராமனுடைய சங்கல்பத்தில் நடக்கிறது இது ஒரு ஜீவனுடைய சங்கல்பத்தில் நடக்கலை உன் மனுஷன என்ன பண்ண முடியும் சுவாமியை பத்தி வாகுள்ளாம வால்மீகி பல ஸ்லோகம் வரிக்கிறார் பிரபு எப்படிப்பட்ட வந்து தெரியுமா சொற்ப உபகாரம் பண்ணினா மறக்க மாட்டானா ஒரு துளசியை அர்ச்சனை பண்ணின குடும்பத்தை மறக்க மாட்டானா என்னது கௌசல்யக்கு பிள்ளையா வந்தான் ஓம் கௌசல்யாண கௌசல்ய துளசியே ரங்கநாத சரணத்துல அர்ச்சனம் பண்ணி பண்ணி சரணம் தேஞ்சு போச்சோ அந்த கடனை நீக்கிக்கத்தான் ராமனா வந்தாளா ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் படுத்தாள் கௌசல்யா ஆராசனத்துக்காக அதுக்காக தான் உபகாரம் பண்ணின குடும்பத்தம் மறக்க மாட்டானாம் ஒரு துளசி ஒரு ராமநோமி என்கி தன பானகன் பண்ணின குடும்பத்தம் மறக்க மாட்டானாம் ராமன் கதக அபாரம்ப மரந்தாழனச்சுக்க மாட்டாழாம் புத்திமான் மதுரா மதுரா பூர்வாஷியை முதல்ல இனிமையான வீரியமும் அப்படிப்பட்ட வீரியம் தனக்கு இருந்த வீரியம் இருக்கேன் கிடையாதா வீரியம் இல்லையா நமக்கு மேல எத்தனையோ பேர் நினைப்பாளா இப்படி இல்ல சுவாமியை பத்தி வர்ணிச்சு கடைசியில ரெண்டு குணம் ஒரு ஜீவனையும் அவமானப்படுத்துறது இல்லையா நச்சாவமந்தா பூத்தானதா காலத்துக்கு வசப்படுறது இல்லையா இதெல்லாம் சுவாமியினுடைய குணம் என்றெல்லாம் வர்ணிச்சு இப்படிப்பட்ட ராமனை ராஜாவாக்கணும்னு பூமி தேவி ஆசைப்பட்டாளா அதே போல தசரசுனம் ராஜாவாக்கணும்னு நினைச்சாள் ராமனே யோராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சாள் தேசத்தில் உள்ள எல்லாம் தெரிவித்து ஏழாவது மெத்த பெரிய சபை கூட்டினாள் சபை கூட்டி எல்லாத்தையும் சொன்னாளா என் குழந்த ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணுவோம் எவ்வளவு ராஜ்யாபிஷேகம் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நாளா எல்லாரும் ஆரவாரம் பண்ணி நாங்கள் எத்தனை நாளாக எதிர்பார்த்த பாக்கியம் தெரியுமா இதுபா தெரியுமா ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி யானமையில ஊர்வலம் வரணும் ராமம் சத்ராவிரம் பாதிமுகம் திருஷ்டி வந்துவிடுமா முழு முகத்தையும் நீலோத்ல தலம் போன்ற அவனுடைய நேற்றத்தையும் அந்த உள்ள திலக்கத்தையும் கருத்த கேசத்தையும் ரத்ன கிரீட்டத்தையும் மகர குண்டலம் மந்த ஹாசம் உன்னத நாசிக்கே திவ்ய தந்தம் இத பார்த்தா திருஷ்டி வந்துவிடுமா அதற்காக பாரி முகத்தை கூட மறைச்சிருக்கணும் அப்படி சுவாமி ஊர்வலம் வரணும் ஊர்வலம் வந்து இப்படியே வந்து போயவிடாது திரும்ப திரும்ப எங்க வாசலையே போல மறத்து வரதம் நாளாம் கஜேதா மகதா யந்தம் பெரிய யானை மீது போகணும் மறுபடியும் திரும்ப கஜேத மகதா ஆயாந்தம் ரெண்டு விதமாக இருந்ததா இவ்வளவு ராமனுடைய கல்யாண குணகணங்கள் எங்களை பேச முடியாது என்றாள் சுமந்திர போய் அழிச்சில் வராள் சுவாமி வீதியில வர அந்த வீதியில வர கோலத்தை வால்மீகி விடாம வர்ணிக்கிறாய் அதை வர்ணிக்குவது மட்டுமல்ல சேர்ல குழந்தை வரத்து ஏழாவது வெத்தமையிலிருந்து தெரிஞ்சிருந்த ராஜா தசரதம் மெத்தமேலிருந்து அங்கு வீதியில வர ராமனே மெத்தேலிருந்து பார்த்தாளா சுவாமி வரத்த ராஜா பார்த்தாலா எல்லா ஜனங்களும் எழுந்திருந்து பார்த்தாளா சுவாமி எப்படி இதுக்காக தேவலோகத்தில கந்தர்வாலுக்கெல்லாம் ராஜா சித்திரசேனம் ரொம்ப லட்சணமா இருப்பதும் கந்தர்வாலேயே நல்லா இருப்பான் அதுல சித்திரசேனம் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பதும் புருஷாளுக்கு புருஷால் ஆசைப்பட முடியா இருக்குமா அது மாதிரி இதுக்கான சுவாமி அது மாதிரி அலங்காரம் பனிரெண்டாவது வயதுல சுவாமிக்கு உலகத்தில் கீர்த்தியா மதம் பிடிச்ச யானை போன்ற தத்தியா பரிபூர்ணமான பௌர்ணிமா சந்திரன் போன்ற பார்க்க பார்க்க தகட்டாத ரூபமாம் ஊபோதாரிய முனை பும்சம் சுவாமியினுடைய அழகும் ஔதாரியமும் அவனுடைய கல்யாண உலகணங்களும் ஆச்சரியப்படும்படியா இருக்கிறான் இப்படிப்பட்ட பிரபுவ ராஜா தசரதன் மெத்தமேல என்று பார்த்துபட்டு சுமந்திரான்னு என் குழந்தைய நீ தேர்ல அழைச்சு போய் வந்தது எனக்கு போறல திரும்ப திரும்ப இந்த ராஜ வீதியிலே சரிவு தீரத்திலே இந்த மகாவீதியிலே என் குழந்தையை தேர்லயே நீ அழைச்சு போயிட்டு வரணும் நான் பார்க்கணும் நாடா எனக்கு திருத்தி ஆகலே நாடாம் வைஷமா பார்த்து போர்மே தோணலேங்கிற சாமான்யமான ஒரு ஜீவனுக்கு தன் குழந்தைய ஊர்வலம் பாராட்டு கல்யாணத்துலயாவது ஊர்வலம் முறையா தன் பிள்ளையை வைக்கணும்னு நினைக்கிறேன் சர்வேஸ்வரனையும் பரமாத்மாவே ரங்கநாதனையும் வரதராஜனையும் ராமனா வந்திருக்கா அந்த பிரபுவை தேர்ல அழைத்து வந்தது போனேன் தோணுமா அதோட கூட சுவாமி இன்னைக்கு தனியா அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா ஏன்னா இன்னைக்குதான் அப்பா நம்ம சந்தோஷமா பாக்க போற நாளைக்கு கண்ணும் கண்ணீருமா காட்டுக்கு தேர்ல போற பாக்க போற இன்னைக்கு நல்லா பார்த்து ஊத்தங்குற அண்ணத்திலேயே சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு வந்தா போல இருக்கு சுமந்தோருக்கு இந்த பட்டாபிஷேகத்தை உடனே நடத்தி போனோம்னு மேல வெத்தமேல ராவன் அழைச்சு வந்தாள் வந்ததே ராவனை பக்கத்துல உட்காந்து வைத்துக் கொண்டு எல்லாரையும் கூப்பிட்டு என் குழந்தைய ராமன் காண்பிச்சாள் ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணினாள் இந்த குழந்தைக்குதான் பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லி ராமன் ஆத்து தெரிவிச்சு விட்டாள் எல்லாரும் அவனையே பார்க்கிறாளாண்டா தோலை கண்டா அது மாதிரி சுவாமியை பார்க்கிறவாடா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காள் திருஷ்டி வர போகுது என்று ராமனை ஆத்திரமிச்சுட்ட உடனே சொன்னாரா இது நல்ல சைத்திர மாசம் ஸ்ரீமானான மாசம் இந்த மாசத்துல நாளை தினம் யோகராஜ்யா அபிஷேகம் பண்றேன் இன்னைக்கு புனர்வசூ நாளைக்கு புஷ்யம் என்ன வாக்காலத்துக்கு தகுந்தபடி சொல்லு புஷ்பித காரண வரும் சப்தம் கோளாறு சரித்திரம் சிவக்த விராதத்தில் இந்த சித்ரா மாசம் என்ற தினம் பதினாயிரம் சிவபக்தாளுக்கும் அண்ணன் அந்த செருத்துண்ட சிவபக்தன் தஞ்சாவூர் ஜில்லாவில் காவேரி சீரத்தில் அவதரிக்க வரவர் திருச்செங்காட்டம் அப்படிங்கிற அந்த சித்ராபரணி என்ற தினம் ஒரு தினம் காலம் நாலு மணிக்கு அவரும் மனுவைமா ஸ்நானம் பண்ணி பதினாயிரம் நீ சாப்பாடு போடுறாகணும் சமயம் பண்ணி ஆகணும் குழந்தை விழிப்புல படுத்துட்டு இருக்குதான் மூணு பையன் அந்த குழந்தை படுத்துற போது அந்த அம்மா வந்து விழிப்பு பாயாச்சு அகமேத்தாளுக்கு தவறி வந்ததா வாக்கு குழந்தைய சமயம் பண்றதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்னோ வாக்குல தவறி குழந்தையை விழிப்புல படுத்துட்டு இருக்கான்னு சொல்லணும்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்கிற இதுல தவறி சொல்லிவிட்டா சில அசடுகள் போது கத்திரிக்க பிரதி வருஷமும் காலையில ஆறு மணிக்கே பதினாயிரம் ஷோபுக்தான் மகாலிங்கா சிவா சிவா சிவான் சொல்லி சிவராமா சொல்லி வருவாள் புலன் கோத்திரம் விசாரிக்காம பூஜை பெறாமேஷா மகாலிங்கா சாம்பா சிவா சிவா சிவா சிவா சுரு வருவானா வந்துட்டா போதும் காலம் நலம் பண்ணணும் தலையில கொட்டிக்கிறதும் அப்படின்னா பண்ணுவார் சிவபுக்தாள் கூட வல்ல என்ற இதனும் ரீதியெல்லாம் ஓடி ஓடி பார்க்க அப்படி ஓடி ஓடி தேடி காணும் பத்னி வந்து காக்குறார் ஆறா வந்தாலும் அல்லேங்கிறார் மணி ஆன பிறகு திருச்செங்காட்டாங்குடி சிவக்ஷேரம் இந்த கோவில் போய் பிரதட்சணம் பண்ணினார் நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி வரபோது வடவண்டபுரத்துல காட்டஹத்தி மரம் க்ஷேத்திரட்சம்னு அந்த மரத்தடியில பரமேஸ்வரனே தொண்ணூறு வயசு பிராமணனாய் வருஷம் போடும் ஊஞ்சுஷத்தோடு குதிரை முகத்துல ஒரு கம்பளி கூட வெளியே விட்டு பச்சாட்சம் பண்ணிட்டு இருக்கார் போய் பார்த்து பரமேஸ்வரனே நினைப்படா சூச்சி ருத்ராட்சம் இருந்துட்டா சுவையே சம்சையாக காலப்போய் பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு சரித்திர பரணி வந்து நீங்க எனக்கு ரொம்ப நேமும் என்ன கூப்பிடாதே நீங்க எப்படி சொல்றோ அப்படி எல்லாம் பண்றேன்னா முடியுமா முடியும்னா பிள்ளைக்கறி பண்ணுவையான்னால் பண்ணுவேன் அது எப்படி பண்ணணும் தெரியுமா நீங்க சொல்லுவோம் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட பிள்ளை குழந்தைய தாய் தகப்படி ஸ்நானம் பண்ணி வச்சு கண்ணுல ஜலம் வராம ராஜ்யத்தை விட்டு பக்கம் பண்ணணும் அப்படி சமைச்சு ஏற்பாடாச்சு கூப்பிடுற செருத்தொண்டன் சமஸ்கிருதத்துல ஒரு தப்ரபக்தர்னு பெரிய தமிழ்ல செருத்தொண்டர்னு பெரிய பத்ரிட்ட போய் சொன்னாலும் பரமேஸ்வரன் மாதிரி ஒரு வந்திருக்க பிள்ளைக்கறி பண்ணி சாப்பிடணும் நம்ம சொத்து ஊக்க வெளி இந்த உள்ள யாராவது அஞ்சு வயசுக்கு உட்பட்ட பிள்ளை நமக்கு கறி பண்ண கூப்பாடான்னு காட்டா ஏன் நம்மாத்திர குழந்தை இருக்கானேன்னாலும் நம்ம நமக்கு குரு குழந்தை சானையும் மறுபடியும் குழந்த பிறக்கும் சிவகு என்ன ஏதாவது பத்து ரூபா பண்ணவா நம்ம குடுபாலா கழுத போட்டு குடுப்பாளா பண்ண கொடுக்குறேன்னாலா அத்தனை பக்தி அத்தனை நம்பிக்கை சாஸ்திரத்திலே விசுவாசம் சொன்னாலும் இந்த குழந்தை இருக்கேன்னா ஆத்திர விஷமம் பண்றான்னு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா அங்க போய் குழந்தையை திருக்கணும் வந்து அங்கே ஸ்நானம் பண்ணி வச்சு அம்மா அப்பா ரெண்டு பேரும் நறுக்கணும்னு சொல்லியிருக்கா அந்த கழமை அம்மா வடியில தலையை தன் வடியில காலை வச்சு நடுப்புற அருமாவனே விளையாட்டு காட்டுக்கால் குழந்தை அழபராது இருக்கார் அவர் அதற்காக இப்படி நறுக்க எத்தனை மட்டும் போது குழந்தை சிரிச்சான்னு கலக்கணும் அம்மா முத்தமோட போயிட்டாள் முத்தமிடை போறவள் பாதி போய் முகத்து தூக்கி விட்டாள் ஏன் நாள் இது பரமேஸ்வரனுக்காக சிவகுத்தான் மதரில்லை பரமேஸ்வரன் மதரில்லை அவளுக்காக கொடுத்த குழந்தை இனிமே முத்தமுட்டா எச்சலா போடுவேதம் தலைய மேல தூக்கிண்டாள் அம்மா ஏ அம்மா முத்தமிடாம தூக்கிக்கிறேன்னு குழந்தை கண்டுதான் ஒண்ணு வில்லடா கண்ணேன்னு விளையாட்டி காட்டி சமைச்சு விட்டாள் நெருக்கி சமைச்சு விட்டாள் அவரை போய் அடிச்சு நோந்தாள் கடவுளை கருகி பிடிச்சு அழிச்சல் வந்தா இந்த அம்மா ஆர்த்தி சித்தி பாடி சரணத்தை அலம்பி தீர்த்தத்தை போக்கிட்டு உள்ள அழிச்சல் வர சிவபக்த விலாசத்துல சொன்னால் அந்த அம்மா காட்டிய சந்தோஷம் எப்படி இருந்ததுனால குழந்தைக்கு ஆண்டு பேரவு கல்யாணம் பண்றா நினைச்சு பண்றாங்க அப்படி உற்சாகம் இலையில வந்து உட்காச்சி வச்சாள் விபூச்சி இருந்து கொடுத்தா ரெண்டு பேரும் இருக்கும் என்ன ஒரே இலை போட்டிருக்கேன் வாக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் இலை குழந்தைகளுக்குலாம் இலம் போடுறதாது ஒரு குழந்தை ஒத்த மாட்டு வண்டிக்காரன் எத்தனை ஒரு குழந்தை அவனை வர சமைச்சாச்சு குழந்தைகளுக்குலாம் இலை போடுவா எனக்கு ஒரு குழந்தை தானே என்ன அந்த குழந்தைக்காவது போனேன்ண்ணா அந்த குழந்தையை ஷமையு பண்ணிவிட்டேன் ஒரு குழந்தை இல்லையோன்னா இல்லைன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாத கொண்டு நான் ஷாப்பில் வளர்க்கவில்லை இன்னார் தடி எடுத்துன்னு வர முடியா வரும்போது பிடிச்ச ஆச்சுன்னு இருந்தா இப்ப இவ்வளவு போறா வேகமா வேற வழி கிடையாது உடனே அப்பத்தான் குழந்தைய கொஞ்சம் துக்கம் தெரிஞ்சு காலில் போய் விழுந்து கதறினாள் பரமேஸ்வரன் அல்லவா ஆசுதோஷி ஒரு வில்லுத்த காட்டினா குறுபட தெய்வம் ஒரு பக்தால் கள்ள ஜலம் வந்து புறுக்குமா ஆசுத்தோஷின்னு ஜெயினன் போய் டிக்ஷனரியிலே பேரிட்டான் பரமேஸ்வரனுக்கு அவன் திடீர்னு சுவாமி சந்தோஷம் பின்னத்தை காட்டினதே ஒரு உத்ரீ ஜலத்தை நட்டினதே அப்படிப்பட்ட மூர்த்தி உடனே கண்ணுல ஜலம் வந்ததே பக்தால பார்த்து நீங்க கண்ணு அறங்கப்படாது இந்த விகூதியை தரேன் இத ரெண்டு பேரும் கையில வச்சிருந்து வாசலில் போய் குழந்தை பேரை சொல்லி மூன்று முறை கத்துங்கோன்னா எந்த குழந்தையே நான் ரொம்ப குழந்தையே என்ன குழந்தையை சமைச்சு விட்டேன்னே நான் மறுபடியும் திரும்ப சொல்லாதீர்கள் நான் சொன்னதை கொழுங்கள் வாசல்ல போய் மூன்று முறை ரெண்டு பேருடா உறக்க கட்டினாலா ஸ்ரீபதேஜ ஷாப் வாழாம் நாலரினாளாம் அல்ல குழந்த ஊரி வராம் சமச்ச குழந்தை உயிரோட வராம் திருஷ்டா விங்கம் ஜீவந்தம் வந்தாழ அம்மாவும் அப்பாவும் எந்த பண்ணினாங்கிற எந்த பரமேஸ்வருடைய ரகசியமான மந்திரத்தை மகாங்கடத்திலே நல்ல காலத்திலே வரது காத உபதேசம் பெற்றோம் பஞ்சாட்சரத்தை அந்த உபதேசம் பெற்றதை கூட்டிக்கணக்காக ஜபிச்சோமோ அந்த புண்ணியத்தினால மதிச்ச குழந்தையே மிருத்திஞ்சயம் திரும்ப உயிர்ப்பித்துக் கொண்டு கொடுத்தானோ அந்த பரமேஸ்வரனுடைய நாமாவே பஞ்சாட்சல மந்திரத்தை உலம் மூக்க தெரிஞ்சுக்கணும்னு தெருவில் கத்திக்கிட்டாலும் அம்மாவும் அப்பாவும் தாம் பரமேஸ்வரன் கண்ணு கண்ணீரமா ஸ்தோத் பண்றாள் சுவாமி சோமாஸ்கந்தனாய் திவ்ய விமானத்தில் இந்த சரித்திரத்துக்கு காரணமே என்னன்னா சிவபக்த விலாசத்திலே அந்த இதன் முடியற் பார்வதி பரமேஸ்வரனை காட்டாள நானும் இடத்துல பக்தி இதுவே யாராவது நந்தி பிரகுதிகள் யாராவது இத்தனை பக்தி வச்ச வாழ்ந்தான்னு காட்டாளாம் இன்னைக்கு ஒரு பக்தா குடும்பத்தை காட்டுறேன் ஆகாசத்தில் மறைஞ்சிருந்து செருத்தொண்டருடைய குடும்ப பக்தியை காண்பித்தாள் செருத்தொண்டர் குடும்பத்தில இருக்கிற பக்தியில கோட்டியில ஒன்னு தனக்கு இல்லேன்னு பார்வையிட்டு அந்த குடும்பத்தையே இன்னைக்கு கைதாசம் அழிச்சி போயிட்டாள் திருச்செங்கட்டான்குடியிலே நபர் பக்த சரித்திரமே இந்திய சரித்திரம் சிவபக்த விலாசத்திலே அந்த காலத்துக்கு தக்கவாறு சொல்லு வாக்கில வரும் அதே மாதிரி தசரதருடைய வாக்குலே இது நல்ல சித்திர மாசம் ஸ்ரீமானான மாசம் காடெல்லாம் பூத்து இருக்கிற மாதம் நான் பட்டாபிஷேகம் நாராம் புண்ணியா புஷ்பித கானனஹா காடு பூத்துருக்கு புண்ணியமான மாசம் நாராம் என்னமோ ராவண காட்டுக்கு மூட்டைகட்டி அனுப்பிச்சு புண்ணியத்தை தபசு பண்ணி சம்பாதிச்சுட்டு அனுப்புறா போல அவர் வாக்குகளை சொல்லுவந்து நாளையிலும் ஊராஜ்யாபிஷேகம் சொல்லிட்டாய் ஜனங்கள்லாம் பரமோத்சாகத்தோட சித்து வட்டத்து ராஜாக்கள்லாம் நாளை தினம் பட்டாபிஷேகத்திலே சுவாமிக்கு முத்தாகாரம் சுவர்ணாபரணம் பொன்னாடே சந்தனம் ரத்ன கிரீடம் மகரகுண்டலம் சுவாமிக்கு தகுந்தபடி பன்னிட்டு வேகமா பரம்பு கூட்டாள் தன் கிரகத்துக்கு போனாள் மறுபடியும் ராவண கூப்பிட்டு அனுப்பிச்சு ஏகாந்தத்துல கண்ணும் கண்ணீருமா சுவாமிய முத்தமிட்டு ஹெரஸ மகர்ந்து பார்த்து மடியில் உட்காத்தி வச்சிருந்து இருபத்தஞ்சு வயசு சுவாமிக்கு அப்போ சொன்னாலாம் கண்ணுங்கண்ணீருமா மோஸ்மியுத்தோமீர்ச்சி அமஷத்தை ரொம்ப வயசாயிருந்து ராமான அனுபவிச்சேன் யசிஷ்டம் அன்னதானம் பண்ணினேன் யஜ்யங்கள் பண்ணினேன் தட்சிணாதானம் மகான்களுக்கு வாரிவாரி கொடுத்தேன் அன்னவத்திஹி கிருபுஷதைஹி தசிஷ்டம் மூலிதட்சிணை எல்லாம் பண்ணினேன் உலகத்துல ஒரு குறவிறக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாள் என்ன இருந்தா என்ன ஒரு குழந்தை உண்டான்னு சொன்னாள் அந்த குறையை எப்படி நீக்கின்றேன்னு தெரியுமா ராமா உன் பிள்ளையா பெத்து இங்கே போல பிள்ளை பெற்றவன் இல்லங்கிற நல்ல பெயரையும் வாங்கினேன் எனக்கு உலகத்துல செஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஆயிடுது பாக்கி அந்த ஒரு காரியம் ஆயிடுதுன்னா எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்தாலும் பரபரங்க அபிஷேகனா வசிஷ்ட மாமதேவாதிகள் கையில தங்க கட்டத்துல தீர்த்தத்தை எடுத்து உனக்கு வட்டாபிஷேகம் பண்ணணும் அதை பார்த்துட்டா அப்புறம் எனக்கு உலகத்துல செஞ்சுக்க வேண்டிய காரியமே இல்லைன்னா ஏன் இதுக்கு கண் கலங்கி சொல்றேன்னு கேட்டாள் ராமன் கட்ட சொல்லாம் காட்டுறேன்னு சொன்னாலும் ராத்திரியிலே சொரங்கள்லாம் சத்தியமான பலனை கொடுக்கும் ஆனால் மூத்த கோஷம் சுத்தமா இருந்து சொப்ரம் கண்டாத்தான் கட்ட சொப்ரமோ பலத்தை கட்ட சொனம் எப்படிந்தாலும் நல்ல சொனம் மூத்த கோஷம்மா இருக்கும் சிவம்பேலிகள் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறதுக்கு படுத்துட்ட உடனே சொப்னமா இருக்கும் சொப்னம்னா எனக்கு திருப்பியார் ராமன அவரு வாரண்ட் வரா போல காணுவன் கரடி வந்து கடிக்கலா போக இருக்கும் என் கழுத்த வெட்டின்னு கூட்டினாலும் கத்துவன் கழுத்தை வெட்டின்னு போட்ட அப்புறம் நீ வந்து கத்துற அப்புறம் கத்துறதுக்கு வாயது கத்துவன் இவன் கத்துறது கூட ஆச்சரியம் அந்த அம்மாவும் கத்துவன் கழுத்த வெட்டின்னு கூட்டா ஆர்வாங்க இவன் சொனத்துல உளரலாம் அந்த அம்மா இப்ப மீட்ல எல்லாம் பாப பலம் இது சுவாமி ராமன் வரப்படாதா வருவா பகவன் போலம் காணப்படாதோ காணமாட்டங்கள்லாம் வரும் கட்ட சொனம் இருந்தா அந்த சொபனத்துக்கு என்ன பலம்னா ராஜாசி முக்கியமா புத்தி யார் ராஜாவா இருக்கானோ தற்காலம் அவனுக்கு ஆபத்து மரணத்துக்கு மரணம் வரும் மரணத்துக்கு சமானமான ஆபத்தாவது வரும்பு சொல்லியிருக்கேன் ஒரு கால் ராவணா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம நான் காலம் ஆகணும் எனக்கு பயமா இருக்கேன் அதோடு கூட பரதம் நெல்லவாளி இல்லை பரதம் நல்லவன் தான் ஆனாலும் கிந்து சித்தம் மனுஷியான அனித்யமித்தினே மதி மனுஷித்தம் அனித்யம் தான் தசலகன் வயசான கோலாது பட்டாபிஷேகம் ஆயிருக்குமே மகாபக்தன் பரதம் அவனை கூட தப்பா நினைக்கிறார் பரதன் ஊர்ல இல்லே அவன் மரத்துக்குள்ள பண்ணணும் பட்டாபிஷேகம் அவன் இங்கேயாவது தான் தலைன்னு வெட்டினான்னா என்ன பண்றது அந்த அன்னத்துல ராஜா சொன்னாள் பரதம் இருந்திருந்தா பட்டாபிஷேகம் ஆயிருக்கும் சொல்ல போறாள் பரதம் பின்னாடி அப்படிப்பட்ட மகாபக்தன் பரதம் அவரை கூட தப்பாக ராஜா நினைச்சாலாம் ராமநாதத்தில் இருக்கிற பிரேமையிலே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் இன்னைக்கு பூர்வாங்கமான ஜபஹோமங்கள்லாம் வசித்தத வந்து உனக்கு உன்னுடைய அரவணையில வந்து பண்ணி வைக்க சொல்றேன் ரட்சா மந்திரம் சொல்றேன் நீ சீதையோட கூட நியமராத்திரி சயனம் மணிக்கணும் பட்டாபிம் அப்ப அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தா வால்மீகி ரங்கநாதனுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணி என் குழந்த ராமனுக்கு ஸ்ரீசமர்த்தி வேணும்னு கேட்டுட்டு இருக்காடா வனாரியக் கூட்டிலே ஆயாசதீம் சீயம் ஆனாரியா தகறா யாசதீம் சொன்னா போறூ ஆயாசதீம் ஆசமந்தாதே யாசதீ வனாரியே மொளன ராமன் நன்னா இருக்குணும் நன்னா இருக்குணும் காள தால ஒண்ணு போய் தலைய வச்சி கேக்குறாளோ இத பார்த்தால் சோறு கంగலங்கிட்டாளா ஆஹா இப்படி நான் எல்லா மூதெல்லாம் காள கொண்டு போய் தலைய கொண்டு போய் स्वामी காலன வச்சிட்டு வேண்டறாலே இப்படி தலதலே ஓண்டிறப்ளோ அவ வந்து தலையை கொண்டு போய் அந்த சரணத்துல வச்சதுக்கு நான் என்ன பதம் பண்ண போறேன்னு கலங்கினாளா அப்படி சரணத்துல கொண்டு போய் தலையை வச்சுக்கிட்டு கண்ண மூடின்னு தியானம் பண்றாளா எப்படி தியானம் பண்றாரு வால்மீகி பிராணாயிருஷம் அஷ்டாங்க யோகத்தால சிதை திரவலத்துல ரங்கநாதனை மூரி மகாங்கள்ளாங்க கண்டீன் கண்டீந்திர கிரீரங்கத்துல ரங்க சிரமமோ சோகமா வீட்டு விடுவாழ் ஆழ்வாராதிகள் ஏழு பிராகாரத்தினுடைய மத்தியிலே ரெண்டு காவேரியுடைய தாவரம் ஆதிசேஷ தல்பத்தில் யோகதி பூதேவியினால லாலித்த சரணம் சனகாதி சேவை சுவாமி இப்படி ஏகாந்த சேனம் இப்படிப்பட்ட மூர்த்தியை கண்டே அவட்டர் முதலி மகான்கள் நேர எப்படி குருவாயூர் பலனத்திலே பூந்தானம் வில்லுமங்கலம் எல்லாம் நேரம் பேசுவாளோ அப்படி பட்டர் எல்லாம் பேசினா ரங்கநாதனை பூஜை காலெல்லாம் பரவல் போனதுக்கு அப்புறம் கதவு சரக்குமா உள்ள போய் கதவை சாத்தின தரிசனம் ஒரு ஒரு நாளைக்கு காப்பாளாம் பட்டரை இன்னைக்கு உனக்கு என்ன ஒண்ணும்பாலா ராமாவதாரம் பண்ணாமே நாங்க பார்க்கலாம் ஆம்பாளா ராமாவதாரம் பண்ணின ரூபத்தோடு தரிசனம் காலில் ஒழுங்கு கதறிக்கிட்டாள இப்படின்னு ராமன ஒரு மூர்த்தி உண்டா மூர்த்தி உண்டா அப்படி பட்டருக்கு தரிசனம் ஒரு ஒரு அவதாரத்தையும் தரிசனம் நல்லா இருக்கான்னு சுவாமி காப்பாட வாபூர்மா ஒரு வாக்காள சுற்றி பூர்வமா இருக்கிறது என் ராமனை நான் கண்டேனே கண்டேனேட்டர் அதுக்காக தான் எழுதினார் பரமஸ்பஷ்டு சுபேட்சனஹா இந்த ராமாவெல்லாம் ராமாவதாரத்தை சொன்ன ராமானு பட்டர் எழுதி அதுக்குதான் அவதாரிக்க வைக்கிற போது இனி மறித்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் ஸ்ரீராம ராமச்சரித்திரம் ராமாயணம் கேட்டா சத்தமும் பழிச்சு கொண்டு வந்திருந்தீவனம் ஸ்ரீராமச்சரிதம் பிரஸ்தூரியதே பராசரப்பட்ட பாஷ்யத்திலேயே எழுதியிருக்காள் அப்படி எழுதியிருக்காள் ஈஸ்வர்தான் சாஸ்திராம உபதேசம் இருக்காள் சர்வபுத்தன நாம சொல்லி வந்த இட யாரேன்னு காக்கணும்னு நினைச்சாலாம் ஈஸ்வரே தேவகி நந்தன சிரஷ்ட தேவகி நந்தன ஆனா அங்குல்லா நிரத்தி வாசுதயும் பகவான் நேரம் காட்டினாங்க பட்டருக்கு நேர தரிசனம் என்னன்னக்கா வில்லுங்க சுவாமியோட பேசுவாள் ராத்திரி அவன் கபியோபதேசத்திலேயே அம்மா எத்தனையோ ஒத்தாய் என்னுடைய பிம்பத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு என்னோட பேசுறாளம்மா பசியே ருச்சிராணியம் வசந்த பிரசன்னு பிரதானி சாக்கம் சீரம் வதந்தே என்னமா பேசுறாள் தெரியுமா அம்மா நீ அம்மா என்ன நான் பக்தாள் பேசறத கேக்கணும்னு நினைச்சா கூட என்னையும் பேச முடியாதுல அம்மாவை பார்த்து அஞ்சு வயசு குழந்தை சுவாமி சொன்னாள் பத்தாளுக்காக சுவாமி எதையும் பண்ணுவானா அப்படி எரிய தரிசனம் பட்டருக்கு ஒரு ஒரு அவதாரம் ஒரு ஒரு நாளைக்கு மறுபடியும் திரும்பவும் ராமாவதாரத்தை காப்பறா ராமாவதாரத்தை பலமுறை தரிசனம் பண்ணி இருக்கணும் அந்த அவசாரத்தை தான் அவசரம் பண்ணி வைக்கிற போது ஒரு நாளைக்கு என்ன அவனுக்கு என்ன பார்க்கணும்னு கேட்டாலும் இன்னைக்கு மோகினியா அவதாரம் நில இதை பார்க்கணும்னா சுவாமி மோகினியா வந்தாள் பரமேஸ்வரன் முத மோகிச்சாள் அசுரால் தேவதைகள் மோகிச்சது ஆச்சரியம் பரமேஸ்வரம் மத்யுஞ்சயனவன் காமாதி காமனை சாம்பலாக அடைச்சவன் மூணாவது ஹண்டிலிருந்து ஒரு குறிப்பாக பண்ணி விபூதியாக பண்ணி தன் உடம்பு விட்டுண்டவன் பஸ்மாவாக பண்ணி தேவர்களெல்லாம் மோண்டினார் கிரோதம் பிரபோ யாவத் தான் தேவர்களெல்லாம் கோபத்தை தணிக்கணும் முற்றுண்ணம் முற்றுண்ணம் நாளாம் மூணாவது கண்ணை தரக்க ஆரம்பித்ததே ஆவா சொல்ற சப்தம் அந்த அலையிலஞ்ச வரத்துக்குள்ளே மூணாவது கண்ணிலிருந்து ஒரு பொறி புறப்பட்டு மன் மகனை ஆக்கி சுவாமியுடம்பெல்லாம் விட்டு நிட்டாளாம் ஜாரி பண்ணி விட்ட அம்பாள் முன்னையும் காப்பாத்தி விட்டா மன்மகனை ரத்திக்கு பர்த்தாவா பண்ணிவிட்டாள் அம்பாளுடைய கருணா எந்த யாருமூல்லியோ மீனாட்சி சுந்தரேஸ்வர சந்திக்கே சுனாட்சி சுந்தரேஷு தயோரனு எத்திரோரவி அந்த நாள்ல தமிழுக்காக அதிஸ்தீருடைய அனுகிரகத்திலே அங்கே மகாராஜா பாண்டியராஜா சங்கம் நடத்தி வந்த நக்கீரண்ணூர் பக்தன் ராஜா என்ன பண்ணினா ஒரு பெரிய தங்க கட்டியை கொண்டு கட்டி விட்டானுங்க கட்டி ஒரு கேள்வி காட்டு இந்த கேள்விக்கு யாரு பதச்சோல்றோ அந்த தங்க கட்டி அமுதலாம் என்னன்னா மீனாட்சியினுடைய கேசபாசத்துல இந்த கேசபாரத்தில் இருக்கிற வாசனை இயற்கை வாசனையா ஷேர்க்க வாசனையானு ராஜா கேட்டான் எல்லாரும் ஷேர்க்க வாசனையே விட்டாள் என்ன இத்தனை வாசனை இருக்கும்னா தேவலோகத்திலிருந்து தேவர்கள்லாம் ராத்திரியில வந்து மீனாட்சியை பூஜை பண்றார் சூனாட்சி சுந்தரேஷோ பத்தகல்போ மகிஹோ தயோ ரருபிரகோக்கோ ரவி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி பிரசாதம் இருக்கிற குடும்பத்தில் கண்கள் அலங்காதா ஏழுமணம் வராதா கஷ்டங்கள் நீங்கும்னு ரிஷியெல்லாம் ஆணையிட்டு இருக்கா அதுக்காக தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு துக்கம் வரப்படாததுன்னு புஷ்பத்தால பூஜிக்கிறார் சேர்க்க வாகனம் ஆன் ஒரு குருக்கள் பையன் நித்தியம் சுவாமி சுந்தரேஸ்வரர் பூஜை பண்றவன் கல்யாணத்துக்கு பணம் இல்லையிலேன்னு சுவாமி கேட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ பொருத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்த சுவாமி இது மாதிரி சங்க ஒரு பெரிய தங்க கட்டி தொங்க விட்டுருக்கா ராஜா என்ன ஒத்து கொடுக்கல எனக்கு ஏதாவது நான் போய் சொல்றேன் எங்க அம்மா தலையில இருக்கிற அந்த கேசபாரத்துல இருக்கிற வாசனை எங்கேயாவது நீ கண்டதுதான் இது அபூர்வமான வாசனை இல்லையா அது ஒரு வண்ட பார்த்து சொல்லுது ஒரு ஒரு சோகத்தை அது இயற்கை வாசனை செற்க வாசனை இல்லைங்கிற முறையில இந்த சோகத்தை சொல்லி கொடுத்தா இத போய் இந்த பையன் படிச்சு வீதி கொடுத்த சொல்லும் சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சாதமே எத்தனை நாட்டு இருக்கும் உடனே நறுக்கிறான் அதெல்லாம் இல்லை போகணும்டா அதுக்கு மேல இவன் பதில் சொல்ல முடியல சுவாமிகிட்ட வந்து உடனே சொன்னா நானே வர எண்ணு கழவரா ஓஷன் போட்டு கழி அங்க எண்ணு வந்தார் இவர் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லியது இயற்க வாதனேண்டா அதெல்லாம் இல்லைங்கனும்டா யார் தெரியுமா என்றார் இவர் இவர் ஆறா இருந்தா இது என்னன்னு தான் நறுக்கிறான் ராஜா பாண்டா மூணாவது கண்ணை திறந்து ஒன்னு உடம்பு மூக்க கண்ணா பண்ணிணாலும் கண்ணா திறந்தா ஒரு புரி பரப்புரை இருக்கு அந்த புஷ்கறிணியில விழுந்தா சுவர்ண புஷ்கரிணியில சுவர்ண புஷ்கரிணியில விழுற போது நீ உன் உனக்கு மூணாவது கண்ணு இருக்குன்னா பண்ணினேன் எங்க அம்மா இருக்கா பாத்துக்கிறேன் போதுன்னு வாணி ஜிதசுகவாணி அம்பாள் பண்ணி விட்டான் அம்பாள் காப்பாத்தி விடாள் நக்கீரன்னு ஒரு புது தீர விழுந்தா போல ஆயிட்டானா நக்கீரான் காப்பாத்தி விட் திருவிளையாட பிராணம் ஹாராஸ்ய மகாத்மன் மகாபுணகிர போய் சொல்லியிருக்காள் மகாத்தியிருக்க அசியமா கண்ணில் ஒரு பொரிய கடம்பி மன்மகன் சாம்பலாக ஆக்கிரவன அம்பாள் பயக்க பண்ணிவிட்டார் அப்படிப்பட்ட மத்யஞ்சயன் காமாரி அவன மோகிக்குடியா பண்ணுற மூர்த்தி இந்த மோகினி அவதாரம் அப்படிப்பட்ட ரூபத்தோட சுவாமி தரிசனம் ரங்கநாதன் தரிசனம் பண்ணி விட்டாள் ராத்து ஒரு மணிக்கு தேவலையானு காட்ட சரியா இல்ல தலையாட்ட மறுபடியும் காட்ட இதுக்கு சுமார்ட்டர் ஏங்க நமக்கு சொல்றீங்க சுமாரத்தான் இருக்குன்னா என்ன சொல்லுன்னா என்ன இருந்தாலும் எங்க அம்மா மகாலட்சுமியுடைய கண்ணழகம் உனக்கு வரல இது ஆம்புள்ள பொம்புல வழக்கம் போட்டுதானே என்னன்னு தெரியணும் நம்பாருக்கு அப்படி பட்டருக்கு அனுகிரகமே சுவாமிகிட்ட அப்படி அனுபவிச்சிருக்காள் பத்தாள்ல அவன் அம்மாட்ட குழந்தைகள் அனுபவிக்கிறா போல தெய்வத்துல இருந்த பத்தாள்ல ீ கண்டயராபுதிர மரத்தின்தான் வந்து அம்மா வயசில் பிறந்தது போரும் போரும் இப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய நான் திரும்ப எப்ப பாப்பேன்னு ஹோன்னு கத்தினாடா அங்கிருந்து காஞ்சிக்கு தரிசனத்துக்கு களம்புற போது எல்லாம் சமயத்துல ஆஹா பஷேந்தாம் ஸ்ரீமதியின் ரங்கஹாமனஹா என் ரங்கநாதன் இருக்கும் இந்த கஷேத்தத்தை திரும்பி என்னைக்கு வந்து பார்ப்பேன்னு கண்கலங்கிட்டாளா அப்படிதான் பட்டத்திரியின்னு சொன்னாள் என் அப்பனை குருவாயிருப்பனை வந்து தரிசனம் பண்ணி நிம்மாலிய தரிசனம் பண்ணி பத்து நாள் ஒரு மாசம் வசிச்சு அவன் என்னைக்கு உருவ பெறப்பட்டான் பரபடுபோது அவன் கண்கறங்காம என்னவா பரபட முடியும் எத்தனை நாள் உன்னை பார்த்தா என்ன மங்கள விக்கிரத்தை பார்த்துக்கிட்ட அவன் ஊருக்கு போற போது மறுபடியும் என்னைக்கு வர போறேன் இந்த கேத்திரத்துல அவன் கண்கறங்காம பரப்பட முடியுமான்னு கேட்டாள் நான் வைகுண்டம் போனேன் க்ஷீராப்தி இப்படி பார்க்க முடியுமாங்கிறான் எத்தயோக்கியோ ச யாருக்குத்தான் கண்கலங்காது குருவாயிருப்பார் நாள் சுவாமி ஆமான சலை ஆற்றினாலும் தெரியுது வட்டத்திரிக்காக அப்படி பகவான மகன்கள்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த ரங்கநாதனை அப்படி அனுபவிச்சே அனுப்ச்சுதான் அயோத்தியில் குலதெய்வம் அந்த மூர்த்தியே அஷ்டாங்க யோகத்தால சௌசல்ய தியானம் பண்ணிட்டு சுவாமி போய் பார்த்தாளா என்னத்துக்கு வைகுண்டத்துக்காக இல்ல மூன்றதுக்காக இல்ல இது குழந்தை ராமன் நன்னா இருக்கணும்னு தியானம் அப்ப போய் சொன்னாலாம் அம்மா நாளைக்கு யோராஜ்யா பழையோம் அப்பா பண்ண போறாளாம் அம்ப பித்ரா பட்டாபிஷேகம் என்னென்ன பண்ணணும் ஏற்பாட்டுல நடக்கணும் நீங்க நீங்க தான் எல்லாத்தையும் நடத்தணும் சொல்லிவிட்டாளா தாங்களே ஆனந்தம் கட்டி அணக்கி ராமனே என் அப்பனே ராமா இன்னைக்குதான் நான் ரங்கநாதனை சபலமாச்சு வதமே சாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷணே ஏ விஷ்வாபுராஜ்யஸ்ரீ புத்தத்வாம் விஷ்வாபு பிரபுதிகள் ஏறின திவ்ய சிம்மாசனத்துல நீ ஏறி பட்டாபிஷேகம் பண்ணிக்க நான் இன்னைக்குதான் பூஜை பண்ணது சபலமாச்சு இப்படி சந்தோஷப்பட்டு கௌசல்ய கட்டி அணைச்சு ஆசிர்வாதம் பண்ணி சுவாமி தன் கிரகம் போய் ரட்சாபந்தனங்கள்லாம் மசிஷ்டர் வந்து பண்ணி வச்சு அப்பா கூட இருந்து எல்லாம் நடந்து கொடுத்து இந்த சந்தர்ப்பத்தில் மந்தரஸ்கிருத்தூன உடம்பு அடிச்சுட்ட ஒரு பதம் போட்டால் கதை எதிர்த்தியா ஏறி பார்த்தா நித்தியம் வரதில்லை என்னமோ வந்த யாரா வர சொன்னாளா இல்ல அவளா வந்தாள் அவள் ஆறு நாள் கைகையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற போது அப்பா அதுல இவளே அனுப்பிச்சாள் ராஜ குடும்பங்கள்ல எல்லாம் குழந்தைய கல்யாணம் கொடுத்தா வேலைக்கார சமயக்கார எல்லாரையும் அனுப்புறது கூட என்ன அனுப்பிச்சா நம்ம பழகினவன் யோக்கியனா இருக்கானே என்ன அப்படி அனுப்புவாள் பழகினவன் அனுப்பனமுன்னு அப்படி அனுப்பலாம் அங்க போட்டு இந்த குழந்தைய வேலை வாங்கி வாழ்த்து விட்டு விடுவாள் அவன் ஒரு கவி தேசிய சரித்திரம் ஒரு ஊரை வந்து பார்த்தா இந்த ஜில்லாவில பண்ணக்கூடாதே பொண்ணு ஒண்ணா கல்யாணம் பண்ணிக்கோ அந்த ஊர்ல போனக்கூடாதே என்ன ஏன் நாள் மாமியார் மகா போக்கிரி அந்த ஊர்ல என்ன என்னேதும் தலையில வெண்ணிக்க விட மாட்டா நாட்டு பொண்ணு என்னடி ஒரு சொம்பு நாலே முப்பது ரூபாய் விற்கிறது ரத்தத்தை வாரிய சம்பாதிக்கிறான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான் கண்ணை விலை என்ன தெரியுமா தலையில வெண்ண மாமியார் பக்கத்துல இருந்து வாட்சி பண்றாளா சுசனம் நல்ல புதுப்புட கட்டிக்க கூடாதுங்கிறால ஒரு உற்சவத்துலமம் நம்ம பூ வச்சுக்கூடாது தலையிலங்கிறால கண்ணுல போயிட்டு கூடாதுங்கிறாளம் வா வீட்டி வெத்தல வெத்தலை போட கூடாது கவுளி கட்டனா விளையுங்கிறாரா அவன் சந்தனம் நல்ல வாசனை திரவியத்தை தொடபடாதுங்கிறாரா பார்த்தா அந்த குடத்தை தூக்கி தூக்கி கணத்துல ஜலம் எடுத்து எடுத்து இடுப்பெல்லாம் காய்ச்சி கிடக்கிறான் அடையப்பா இந்த ஊர் பொண்ணவண்ணா இந்த ஊர் பயங்கரத்துக்கு பொண்ணை போக்காதுங்க அவன் பிரம்மச்சாரியா தான் மண்ணா இது எந்த ஊரும் என்ன காப்பா எல்லாரும் அதை அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்து போங்கிறது நான்கு வருதுல எந்த ஊரே இனிமேல் அந்த ஊர் தர எங்கிட்ட நான் வேலைக்கார அனுப்பு அதனாலே குழந்த மகனு தெரியுமேன்னு அனுப்பிச்சு வச்சாள் உடம்பு முழுக்க கூணல் இத சிஷ்யம் காட்டான் வால்மீகியே அவன் எந்த ஊரு என்ன இவனுக்கு கவலை வளர்த்தி இவ எந்த ஊருன்னு காட்டான் எதோ ஜாதா அந்த சனியை ஆறா பார்த்தா அவ ஜாதகம் நானா வாங்கி பார்த்தேன் அவரே சொல்றாருனா எங்கேயோ பிறந்தவளவள் அந்த ஊர் ஆவண்கள்னா என்னவே அப்பம் பேரவமா பேரவே தெரியுமா எங்கேயோ பிறந்தவள் நார் ஞா கிதாசியோ ஜாதா குழந்தையாக இருந்த பொழுது எடுத்து வச்சு வளர்த்தவள் தாதி என்று தமிழ் சொல்லுவார்கள் உதவியாக இருந்து வளர்த்தவள் அவள் ஊரத்தோடு பரப்பி இந்த கூணி அரண்மனையில மேலே என்னையே சாதுக்கு தான போறாளோ அதுக்காக கூப்பிட போறையோ சொன்னாடே உனக்கு தெரியாத வேலைக்காரி கோபத்தை ஜெயிச்ச ஒரு தெய்வம் இருக்கேன் ராஜா நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாடி ஆமான் நாள் நாளைக்கான நாள் மறுபடியும் ஆமான் நாள் அடுத்த மேலே அது கைகியினுடைய அந்த புறம் திவ்ய ரூபதி அலங்காரம் பண்ணின்றி சோமாவில் சாஞ்சுட்டு இருக்காள் ராஜா சயனத்துக்கு அங்க ஒரு வாழ்வுத்துறைக்கு வர சம்பிரதாயம் அதுக்காக எதிர்பார்த்தம் இருக்காள் அவளை போய் இவ அதினாலாம் கூலி போய் ஊகே எழுந்திருக்கி ஒரு பயம் வந்திருக்குடி அவை இவை ஏதாவது சின்னத்தை பெரிசா பேசுவல்ல உங்களுக்கு தெரியும் குழந்த போகுன்னு தெரியுமில இவளுக்கு அவளை எனக்கு என்னடி பயம் என்ன பண்ண முடியும்னாலும் கை கை ராஜா தன் கையில இருக்கான் தேசம் மூக்க தன் கையில இருக்குன்னு வேகம் அவளுக்கு என்ன யாரு என்ன பண்ண முடியும் வந்துடுச்சு பயம்னாலும் மறுபடியும் என்ன சொல்லுனால நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரம் சம்பத்தாருன்னு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஊர் மூக்க தோரணமும் வாழகட்டி கோலமும் கல்யாணமா இருக்குடி கழகம் ஏற்பாடு பண்ணிருக்காண்டீனால உகிர்னு சோபாவில சாஞ்சின்றிருந்த கைகை எழுந்திருந்து கழுத்துல இருந்து ஒரு பெரிய முக்தாகாரத்தை கழட்டி பூலி கழுத்துல போட்டாளாம் உத்தமமான ஆபரணத்தை கட்டி போட்டு இன்னும் ஏதாவது நான் தரேன் என் பிரபுவனுடைய எனக்கு பயம் பண்ணி சொல்றேன் ராமனையும் நான் ஒன்றாக நினைக்கிறேனே நீ ஏண்டி வேறாக சொல்றேன்னு ி காட்டம் கைகி ராமேவா விஜேஷமா விசேஷம் ராமலட்சே அவரும் பரதமும் எனக்கு ஒன்றாக தோன்றுகிறதே நீ ஏன் வித்தியாசமா சொல்றேன் அகம்யம் கிடைப்படும் சொன்ன உடனே விடாது காது நிறக்கும் கையிட்டு போற போது ஆடும் அப்புறம் உடனே காட்டம் பல்லு விழும் அப்புறம் புது பல்லு வச்சு கட்டிப்போம் பார்த்தா தெரியுமே அது புதுஷா பல்லு வச்சு கட்டின்னா தெரியாத தெரியும் அது நடுப்புற சர்ப்பம் மூச்சு விடும்னால அது மாதிரி அது காத்து வரவோ தெரியும் அப்படின்னா தெரியும் பரலோகம் எடுக்கு வண்டியத்தை ஏற்பாடு பண்ணிக்கோ எல்லாரும் கைவிடுற சமயம் அதுக்கு என்ன பண்ணுவோம் பெரியவாலை கேட்டுக்கோ கோட்டுக்கோன்னு சொல்றதுன்னு சொல்லுவாள் அப்படி இத்தனை எமதூத்தாள் வந்து நிச்சயம் நோட்டீஸ் கொடுத்தும் இப்ப என்ன பண்றானா புதுஷா ஏதாவது மெடிக்கல் சம்பந்தமான பேப்பர் வருதான் ஏதாவது கழுத்தனத்தை போக்குறதுக்கு மருந்து இருக்கா சிட்டுப்புருவி லேகியம்னு பஞ்சாங்கத்து மேல போட்டிருக்க வாங்கி சாப்பிடறான் அப்பவும் என்ன பண்றான் தைத்திய நகரமான சாந்த கூப்பாவிலிருந்து என்ன தெரியுமா போச்சு நாளாக குரங்க ஆயிட்ட மேல விழுந்து கடிச்சு என்ன மனுஷன் அப்புறம் வாழ்லாம அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டே நிறுத்திவிட்டான் பகவான் கல்பிச்சத போய் என்னத்தை மாற்றிவிட முடியும் அது மரணத்தை ஆறாலும் ஜெயிக்க முடியுமோ யோகிகள் ஜெயிக்கலாம் மரணத்தை பகவான உள்ள பாத்தி மரணத்தை ஜெயிக்கலாம் அதை தவிர மருந்துனால மரணத்தை ஜெயிக்க முடியுமா முடியவே முடியாது பகவத் விஸ்மரணமே மரணம்னால ஆச்சாரியா பகவான மறக்கிறது தான் மரணம்ட்டா யோகிகளுக்கு எல்லாம் ஷாவே இல்லை சரீரம் போனா கூட அவளுக்கு ஸ்மிருதி மாறாது பகவத் ஸ்மூர்த்தி மாறாது மகான் சுவாமி எப்போதும் ஸ்மரிச்சுண்டே இருப்பாள் சூக்கத்துல கூட பகவத் சம்பந்தமான ஸ்மிருதி தான் பிரகாஷ் சுவாமிக்கு அப்படித்தானா எப்போதும் பகவதமான சுவரம் தான் அது மாதிரி வரும் அதெல்லாம் வந்து என்மாந்திரியமான புண்ணியம் அப்படியே கையெழுத்து போகின்ற போதே நின்றுவோடு மூச்சு இப்படி இருக்கிற ஒரு இதுல இவன் வந்து நிச்சயம் தான் சாஸ்வதமா இருக்க போறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆயினாலும் ஜாக்கிரதையா இருக்கணும் துஷங்க சர்வதா கட்ட சங்கத்தை விலகு திடீர்னு விலகாதே விலகும் அது மாதிரி விலகு நாள் துர்ஜனேஜ் ஞானவாசித்த ராமனை பார்த்து சொல்ற போது அப்படி சாது சங்கம் தான் ரட்சிக்கும் அசத் சங்கம் கடுத்துவிடும் எல்ல சுத்தித்தம் ராமனையும் பரதனையும் ஒன்றாக நினைக்கிறேன் என்று சொன்ன கைகளை சித்தத்தை கலச்சிற்கால் பார்மோளை என்ன சொன்னால் தெரியுமோ ராமனை பத்தி பேசினா இவ்வளத்துல வேறாதுன்னு உடனே கௌசல்ய பிடிச்சிருக்காள் பட்டாபிஷேகம் ஆனதே மாத பக்தன் அம்மாவை போய் ராமன் நமஸ்கரிப்பன் அம்மா ரெண்டு வரம் வேணும்னு கேட்பு உடனே தந்தை என்று என்ன கேட்பல் தெரியுமா கௌசல்யே உன்னையும் உன் பிள்ளையும் தன் பொழுத்தை வேலை செய்யணும்னு ராம பட்டாபேமான உபஸ்தல் உயிரோட சக்களத்துக்கு வேலை செய்வேன் என்றால் கைகை ராம பட்டாபிஷேகா நீ செய்யணும் பர்தனம் செய்யணும் நாள் புத்தவம் கமிஷத்தின் ராம பட்டாபிஷேக உன் பிள்ளை நீ ரெண்டு பேரும் செஞ்சு வேலை செய்யணும் அப்படியான ராம பட்டாபிஷேகம் ஆகாமல் என்ன மார்க்கம் காட்டாள் கைகையை அவளை இப்படி கேட்க முடியாது இவள் அது மாதிரி கேட்க முடியா பண்ணி நான் எல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் ஆடான் கூறி என்ன தெய்வாசு யுத்தத்துல முன்பு ராஜாவும் மூச்சிதனான ராஜாவை நீ போது உனக்கு இரண்டு வரண் தருவதாக சொன்னாரே அந்த வரனை பின்பு வாங்கி கொள்வதாக சொன்னேன் அதை இப்ப கழு நாடா அவளுக்கே ஞாபகமில்லை கைகைக்கே இவன் நிரம்பு வச்சிருந்து இந்த அடைஞ்ச பண்றதுக்காகவே கூட வந்திருக்காங்க தேவலோகத்திலிருந்து துந்து பீந்து கந்தர்வஸ்திரி தேவர்கள் அனுச்சுக்கு ராஜ்யாபிஷேகம் என்ன கேப்பது பதினாலு வருஷம் ராமனே ஜட்டாஜீனதாரியாய் வன்னி வத்தியாய் உன்னிவாசம் பூண்டு நெர்ஜனமான தண்டகையில போய் காழ்கே புதிச்சு கஷ்டப்பட கேளு இப்படி இல்லாம பண்ணிட்டு காக்கப்படாது இந்த புதுப்புடவை எல்லாம் அவுத்து பழம்புடவை கட்டிக்கணும் பின்னிண்ட பின்னலை அவுக்கணும் பிச்சுண்ட புஷ்பத்தை எடுக்கணும் போட்டுண்ட ஆபரணத்தை கையத்து தெரியணும் கோபாதாரத்தை போய் சயனம் பண்ணிக்கணும் மலினமான உடையை கட்டிக்கணும் ராஜா வந்து ஐ பிரியே அரை காந்தேன்னு கண்ண கண்ணை திறந்து ஏன்னும் கூடாது ஏன்னு காக்க கூடாது ஏராளமான குழந்தை நீ என்ன எழுதி வைக்க சொல்ல முடியும் கோவில் சுவாமி தரிசனத்துக்கு போனவள திரும்பி வர போது பிசாசி போட்டு விபூதி போட்டு கலப்பினா போல மணி விடுவாட்டி அவன் எதிராவது நல்ல குடும்பம் ஒரு நிமிஷத்துல சின்ன சின்னமா போயிடும் அவன் கிட்டிகாருந்தா எனக்கு என்னடி எல்லாம் அதுவும் அசடா இருந்துட்டா விபூதி போட்ட விசாசி ராமக்ஷேத்திரத்துக்கு வந்த விசாசமா ஆயிடும்னு திருப்பார்ல வந்து அலரும் இங்க இருக்காது இங்க வந்தா பிரம்மராட்ச சோழ கொண்டு பறக்கும் மகர்ஷி எல்லாம் மத்ய ரூபா இங்க வந்திருக்கா மத்யங்கள்லாம் மகர்ஷிகள் ராமன் எப்படியாவது சேவிக்கணும் அகோராத்திரம் சேவிக்கணும்னு வந்த கஷேத்திரம் இது திருப்பியார் கஷேத்திரம் மகாட்சேத்திரம் ரொம்ப சந்தேகமே இல்லை இத்தனையோ பல நிகழ்ச்சிகள் இங்க நடக்க போனது